வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை பதினாறு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் இரண்டாம் ஆண்டு முகமது நபி மக்காவிலிருந்து மதினாவுக்கு பயணம் தொடங்கினார் இது இஸ்லாமிய நாள் தொடக்கமாகும் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு ஐரோப்பாவின் முதலாவது வங்கி தாள் பாங்க் நோட் ஸ்வீடனில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு சாண்டியாகோ நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரெஞ்சு அரசு நாட்டிலுள்ள அனைத்து பதிமூன்றாயிரம் முதல் இருபதாயிரம் யூதர்களையும் சுற்றி வளைத்து கைது செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு மான்ஹட்டன் திட்டத்தின்படி முதலாவது அணுகுண்டு சோதனையை ஐக்கிய அமெரிக்கா நியூ மெக்சிகோவுக்கு அருகிலுள்ள பாலைவனத்தில் வெற்றிகரமாக சோதித்தது 1948 தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நஸ்ரத் நகரத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது 1955 தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிஸ்னிலாந்து பூங்கா கலிபோர்னியாவில் அமைக்கப்பட்டது 1965 தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்ஸையும் இத்தாலியையும் இணைக்கும் மௌண்ட் பிளாங்க் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈராக் அதிபர் ஹசான் அல் பாகர் பதவியைத் அடுத்து சதாம் ஹுசைன் அதிபராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் ஏழு புள்ளி ஏழு அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஆயிரத்தி அறுநூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவாண்டாவில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது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 நூற்றி பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பல்லோ பதினொன்று விண்கலம் புளோரிடாவில் இருந்து ஏவப்பட்டது இதுவே சந்திரனுக்கு மனிதர்களை அழைத்துச் சென்ற விண்கலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு ஷூமேக்கர் லெவி ஒன்பது என்ற வால் நட்சத்திரம் வியாழனுடன் மோதியது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெங்கட்ராமன் சுப்பிரமணியம் இந்திய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவகங்கை ராஜேந்திரன் ஹிந்தி எதிர்ப்பு போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தன்ராஜ் பிள்ளை இந்திய ஹாக்கி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாரி சாங்கர் அமெரிக்க மெய்யியலாளர் விக்கிபீடியா நிறுவனர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேத்ரினா கைப்